வணக்கம் ஆகஸ்ட் பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபது நாட்டின குயலுக்காக சென்னையிலிருந்து அலுமேலு நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டை இயர் ஆஃப் நர்ஸ் அண்ட் மிட்வைப் என்று உலக சுகாதார அமைப்பு அறிவித்துள்ளது இரண்டு பிளாக் ஹார்ட் ரக ஹெலிகாப்டர்கள் பயன்பாட்டிற்கு தடை விதித்துள்ள நாடு தைவான் மூன்று இரஃபான் பதான் கிரிக்கெட் விளையாட்டோடு தொடர்புடையவர் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று ஒடிசாவில் உள்ள பிடர் கனிக்கா தேசிய பூங்கா கணக்கெடுப்பின்படி உப்புநீர் முதலை எண்ணிக்கை எவ்வளவு 2. ஆமைகள் மறுவாழ்வு மையம் எந்த மாநிலத்தில் அமைய 3. மூன்று என்ற திட்டத்தை செயல்படுத்தும் அமைப்பு எது மீண்டும் சந்திப்போம் நன்றி